நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் நாலு பெரும்பாலும் நாம் ரொம்ப ரசித்து டிராவல் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது ட்ரெயின் சர்வீஸ் இது நமக்கு தெரிஞ்சது தான் அதுவும் இல்லாமல் இதை பல தடவை நம்ம அஞ்சல் தலை தகவல்லையும் பேசி இருக்கும் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தம்னா நாம் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே வித்தின் இந்தியா மட்டுந்தான் அதாவது டெல்லிக்கு போவோம் ஸ்ரீநகருக்கு போவோம் அகமதாபாத் போவோம் குவஹாட்டிக்கு போவோம் இல்லாட்டி கொல்கத்தாவுக்கு போவோம் இப்படி நம்மளோட ட்ராவல் டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியாவுக்குள்ளேயே தான் இருக்கும் இல்லையா இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒண்ணு ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டு மக்கள் யூஸ் பண்றதுக்கு அந்த நாட்டுக்குள்ளேயே வெவ்வேறு நகரங்களுக்கு போக யூஸும் இது ஒரு ஜெனரல் கான்செப்ட் ஆனா இன்னைக்கு நம்ம அஞ்சல் தலை தரப்போற டிரெயின் சர்வீஸ் பத்தின தகவல் பல நாடுகளை கடந்து ரன் ஆயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் பத்தி இந்த அஞ்சல் தலைய வெளியிட்ட நாடு யூரோப்ல இருக்கிற ரொமேனியா அப்படிங்கிற நாடு இந்த அஞ்சல் தலைய ரொமேனியா நாட்டு அஞ்சல் துறை வெளியிட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி இதுல அவங்க சிறப்பிச்சிருந்தது ஒரு ஒரு இந்த நம்ம அஞ்சல் தலை இன்னைக்கு தகவல் தரப்போகுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வருஷம் அக்டோபர் நாலாம் தேதி அன்னைக்குதான் இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நாட்டுக்குள்ள மாத்திரம் ரன் பண்ற ட்ரெயின் சர்வீஸ் இல்லை இது பல நாடுகளை கிராஸ் பண்ணி ரன் போற ஒரு ட்ரெயின் எப்படின்னு பார்த்தா பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்தில் தொடங்கி டி நாட்டோட இஸ்தான்புல் நகரத்தை சென்றடைகிற ஒரு ட்ரெயின் தான் இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி ரொமேனியா இப்படி இந்தந்த நாடுகளை எல்லாம் கிராஸ் பண்ணி டர்க்கியை போய் அடைகிற பேசஞ்சர் ட்ரெயின் தான் இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ட்ரெயின்ட்டு சாதாரணமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது இது ஒரு லக்ஸுரி ட்ரெயின் பலவித வசதிகளும் இருக்கிற ஒரு ட்ரெயின் தான் இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட இந்த ட்ரெயின் பல புதிய வழித்தடங்கள்லையும் ரன் ஆயிட்டு இருந்தது ஆனால் கால சூழ்நிலைகள் நாடுகளோட அரசாங்க நடவடிக்கைகள் இதனால் இதோட அதாவது இந்த ட்ரெயினோட ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் டர்க்கி நாட்டுக்கு போகிறத நிறுத்தப்பட்டது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஹங்கேரி நாட்டுக்கு போகிறது நிறுத்தப்பட்டது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ல ஆஸ்திரியா நாடும் நிறுத்தப்பட்டது ஸோ இப்படி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட ட்ரெயின் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் டோட்டலாக நிறுத்தவே பட்டது பல ஹை ஸ்பீட் ட்ரெயின் சர்வீஸுகள் அப்புறம் ஃப்ளைட் Travel இதெல்லாம் கூட இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சர்வீஸ் நிறுத்தப்பட காரணமாக அமைஞ்சது சொல்லலாம் இப்படி ஒரு நாடு இல்லாம ஆறு நாடுகளை இணைச்ச ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின் சர்வீஸை சிறப்பிச்சு ரொமேனியா நாடு வெளியிட்ட அஞ்சல் தலையை நாம் ரயில்வே அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் லோகோமோட்டிவ்ஸ் அதாவது ரயில் எஞ்சின்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கேசில்ஸ் அதாவது அரண்மனைகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்